வணக்கம் தினமூறு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலை மேலும் வலியை மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க வெண்டைக்காய் செடியோட வேர் எடுத்துக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா நசுக்கி வச்சுருவோம் சாப்பாடு ஒரு பாத்திரத்துல தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம் அந்த கொதிக்கிற தண்ணியில இந்த வெண்டைக்காய் செடியோட வேறு போட்டுக்கலாம் கால் தேக்கிரண்டி மஞ்சப்பொடி ஒரு தேக்கிரண்டி சீரகப் பொடி கலந்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் இந்த தண்ணி கொதிக்கும் போதே உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் செடியில் வேர்ல உள்ள தண்ணியில இறங்கிடும் இந்த தீநீரை ஒரு வேலையோ அல்லது இருவேலையோ தினம் பருகி வந்தால் மைக்ரைன் ஹெட் வெரி கோஸ்பெயின் ஸ்பெயின் மற்றும் முடக்குவாதத்தால் ஏற்படக்கூடிய வலி நீங்கிவிடும் இது வந்து பிளட் தின்னர் அதனால ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது இந்த வெரிக்கோஸ் வெயின்ஸ்னால நர்ம முடிச்சு ஏற்பட்டு ரத்தம் கட்டி கொல்லையா ஒரே இடத்துல தேங்கி நின்றுடும் அதை போக்கி ரத்த ஓட்டத்தை சீராக ஒடச் செய்து வெரிக்கோஸ் வெயின்ஸ் பெயினை போக்கக்கூடியது ஆத்ரைடிக் பெயின் மைக்ரைன் ஹெட்டிக் அனைத்தையுமே போக்கக்கூடியது இந்த வெண்டைக்காய் செடி வீர் தீநீர் என்னநேயர்களே உங்களுக்கு இந்த துணி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்